வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகிட்டனா தனித்து இருக்கும் போது நண்பரை கண்டியுங்கள் ஆம் தனித்து இருக்கும் போது நண்பரை கண்டியுங்கள் என்கிறார் சைரஸ் நன்றி வணக்கம்